ிாத்தய தோத்தேத்தைக்காணைய முதராய கிருஷ்ணா கீதா மொஹே நம மாமுத்திய புனர்ஜன்மால மகாத்மசிம் பர மாங் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதினஞ்சாவது ஸ்லோகத்துல இருந்து இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் வரைக்கும் பகவான அடையறத்துக்கும் மற்ற உலகங்களை சரீரங்களை அடையிறதுக்கும் உள்ள தாரதமியத்தை ஏற்றத்தாழ்வுகளை ஒப்பிட்டு பேசுகிறார் அதாவது மோக்ஷ அடையறத்துக்கும் மறுபடியும் ஜென்ம எடுத்து வேறு சரீரங்கள் வழியாக உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கும் உள்ள வேற்றுமையை பிரித்து இதனுடைய உயர்வையும் அதனுடைய தாழ்வையும் பகவான் குறிப்பிடுறார் பொதுவாக உபதேசம் பண்ணுறா நம்ம புரிஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் மோக்ஸ்வரூபமான இறைவனை அடையிறது மற்ற சரீரங்களை அடைஞ்சு புலன் அனுபவிக்கிறது நமக்கு நோக்கம் இல்லை மறுபிறவி எடுக்காமல் இருக்கிறது நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறது அமையணும் அதுக்காக வேண்டி பகவான் ஒப்பிட்டு பேசுகிறார் இறைவனை அடைவதற்கும் மற்ற உடல்களை அடைந்து உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கும் உள்ள வேற்றுமையை பகுத்துராய்ந்து இங்க உபேசம் பண்ணுகிறார் இந்தலோகத்தில் பகவான் உபதேசிக்கிற விஷயம் இதுதான் மகாத்மானகா மகாத்மானகான்னு நல்ல விஷயம் தெரிந்தவர்கள் ஆத்மான்னு இந்த இடத்துல மனசு மகாத்மானு அந்நர்த்தம் பெரிய விஷயத்த பரந்த விஷயத்த உயர்ந்த விஷயத்த நினைக்கக்கூடிய உள்ளத்தை உடையவர்கள் அல்பமான சிந்தனை இல்லாதவர்கள்னு அர்த்தம் உயர்ந்த மேலான சிந்தனை உடையவர்களைத்தான் மகாத்மா என்று சொல்கிறோம் பறந்து விரிந்த உயர்ந்த சமூகத்துக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அதன் மூலம் நிறைவை அடையக்கூடிய மனதை உடையவர்கள் தான் மகாத்மாக்கள் அந்த மகாத்மாக்கள் என்ன பண்ணுகிறார்களாம் மாம் உபேத்திய மாம்ங்கிறது இங்கே பகவான் என்னைங்கிறார் உபேத்தியன்னு அடையிறது என்னை அடைந்து என்னை அடைந்துனா இறைவனை அடைந்து முக்தியை அடைந்து புனர்ஜென்மன் ஆப்னுவந்தி மறுபிறவியை அடைவதில்லை மறுபடியும் உடல் எடுப்பதில்லை உடலோடும் உள்ளத்தோடும் இந்த உலகத்தோடும் அவர்கள் தொடர்பு கொள்வதில்லை எப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் அமைதியாக இருக்கிறோமோ அப்படி இறைமயமாகவே அவர்கள் இருக்கிறார்கள் அந்த ஜென்மத்தை பற்றி சொல்றார் துக்காலயம் அசாஸ்வதம் இந்த பிறவி இருக்கிறது இந்த உடம்பை எடுத்துட்டோம்னா நமக்கு உடல் ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் துன்பங்கள் தவிர்க்க முடியாதது அதனால் இது துன்பத்தின் இருப்பிடங்கிறார் இந்த உடம்பு பிறப்புகளெல்லாம் துன்பத்தின் இருப்பிடம் அது மாத்திரமல்ல அசாஸ்வதம் நிலையற்றது ஆக துன்பத்திற்கு இருப்பிடமானதும் நிலையற்ற தன்மையை உடையதாகவும் இருக்கக்கூடிய உடலை அவர்கள் மீண்டும் எடுப்பதில்லை இந்த உடலோடும் உலகத்தோடும் உறவுகளோடும் அவர்கள் சிறிதும் பற்றுடையவர்களாக இருப்பதில்லை அது அந்த வாய்ப்பே அவர்களுக்கு இல்லை மறுபடியும் அவர்கள் உடல் எடுப்பதில்லை பிறப்பதில்லை புனர்ஜென்ம ந ஆப்னுவந்தி துக்காலயம் புனர்ஜென்ம துக்காலயம் புனர்ஜென்ம அசாஸ்வதம் புனர்ஜென்ம ந என்ன அடைகிறார்கள்னா பரமாம் சம்சித்திங் கதாகா சித்தினா அடைய வேண்டியதை அடையிறது சம்சித்தின்னா நன்றாக அடைய வேண்டியது மோட்சந்தான் செல்வத்தை அடைவதும் நல்ல குடும்பத்தில் புலநின்பங்களை அடைவதை காட்டிலும் புண்ணியத்தை அடைவது உயர்ந்தது அதை காட்டிலும் உயர்ந்தது முக்தியை அடைவது அது மேலான சம்சித்திங்கிறார் உயர்ந்த பரமாம் சம்சித்திம் கதாகா மேலான சம்சித்தியை அடைகிறார்கள் ஆக இறைவனை அடைவதும் மேலான சம்சித்தியை அடைவதும் ஒன்றே என்பது இங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கு ஆகவே இறைவனை சார்ந்திருப்பவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள் இறைவனை சார்ந்திராதவர்கள் இறைவனை ஆழ்ந்து தியானிக்காதவர்கள் அதற்குரிய நெறிமுறைகளை சாஸ்திரங்களை படித்து தத்துவங்களை சிந்திக்காதவர்கள் மறுபடியும் கீழான நிலையை சரீரங்களை அடைகிறார்கள் அந்த கருத்தை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் நாம் அப்புறம் படிக்கலாம்